الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم مع بعض يقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ويحبون من هاجر إليهم وَلَا يَجِدُونَ فِي صُدُورِهِمْ حَاجَةً مِّمَّا أُوتُوا وَيُؤْثِرُونَ عَلَىٰ أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ صدق الله العظيم أنا انس بن مالك رضي الله تعالى عنه وأنه قال قال رسول رسول الله الله الله الله الله الله صلى صلى صلى عليه عليه عليه وسلم وسلم وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب ما لنفسه صدق سبحانه وتعالى محمد அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய அடைந்து கொண்ட சகாபாக்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக கடுமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்றி எவைகளை செய்ய என்று தடுத்து இருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து சக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் சக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் வா ஹைசுமா துத்தும் கண்ணியமான அல்லாது நல்லடியார்களே இன்று உலகளாவிய அடிப்படையிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் முன்னோர்களிடம் இருந்த சகாபாக்களிடம் இருந்த ஒரு தன்மை கலை கீழாக செயல்படுத்தப்படுவதுதான் முழு முசிபத்துகளுக்கு காரணம் அந்த தன்மை தலை நிமிர்ந்து நின்றால் நேராக நின்றால் இன்று ஒரு நபரால் இன்னும் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது இதுதான் பிரதான தலைப்பு மாணவர்களே நான் ஆரம்பத்திலே ஒரு குரானுடைய வசனத்தை ஓதினேன் அதில் அல்லா அன்சாரிகளை புகழ்ந்து பேசுகிறான் மதினாவாசிகளை புகழ்ந்து பேசுகிறான் அந்த ஆயத்த இறங்குவதற்கு ஒரு நிகழ்வு காரணம் அது போன்ற விடயங்களுக்கு அந்த ஆயத் பொதுவானது ஒரு வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு காரணம் அபு தர்துடைய வீட்டுக்கு நபியவர்களுடைய ஒரு விருந்தாளி வருகிறார் நபியவர்கள் அனுப்பி வைத்தார்கள் இரவு நேர சாப்பாடு கொடுப்பதற்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற கொடுக்க வைத்திருக்கின்ற உணவு தான் இருக்கிறது நபியவர்களும் விருந்தாளியை அனுப்பிவிட்டார்கள் தாய் தந்தை கணவன் மனைவிக்கு போக பிள்ளைகளுக்கு உணவு இருக்கிறது இப்பொழுது சொல்கிறார்கள் குழந்தைகளுக்கு உணவு என்று விருந்தானி விளங்கிக் கொண்டால் சாப்பிட மாட்டார் நான் சாப்பிடுவது போன்ற சைக்கினை செய்கிறேன் எக்ஷன் காட்டுகிறேன் நீ விளக்கை லாம்பை அணைப்பது சரி செய்வது போன்ற அனைத்து வீடு இருட்டில் அவர் முழுமையாக வயிறு நிறைய சாப்பிட்டு செல்லட்டும் நடந்தது நிகழ்வு இருட்டில் இரவோடு இரவாக யாருக்கும் பார்த்தால் விளங்காத இருட்டு அல்லாஹ் இருட்டும் அல்லாவுக்கு வெளிச்சம்தான் வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் நம்மிடம்தான் வித்தியாசம் அல்லாவிடம் கிடையாது பூமியிலும் வானத்திலும் எதுவுமே அல்லாவுக்கு மறையாது அல்லாஹ் கண்டான் நடந்த நிகழ்வை பார்த்தான் காலையிலே பஜித் தொழுகைக்கு மசூதிக்கு செல்கிறார்கள் கேட்டார்கள் நபி சொல்லி சொல்லம் உங்களுடைய விருந்தாளியை எப்படி கவனித்தீர்கள் இப்படி கவனித்தோம் குழந்தைகளுக்குரிய உணவை கொடுத்து கவனித்தோம் இல்லை உங்களுடைய குடும்பத்தை செயலை புகழ்ந்து அல்லா குரான் இறக்கி இருக்கிறான் என்று இந்த ஆயத்தை ஒதுக்காட்டினார்கள் அடைந்து கொண்டவர்கள் ஈமாளிலே ஒரு இடத்தை தனக்கன்று பிடித்துக் கொண்டவர்கள் ஈமையும் மதினாவிலே வசித்தவர்கள் ஈமானை அடைந்தவர்கள் செய்து வருகின்றவர்களை நேசிக்கிறார்கள் அவர்களுக்கு மற்றவர்களுடைய முதன்மைப்படுத்துகிறார்கள் அம்புசியும் தங்களை விட மற்றவர்களை முற்படுத்துகிறார்கள் தன்னுடைய பசி ஒருபுறம் குழந்தையுடைய ஒரு பசி ஒருபுறம் குழந்தைகளுக்கென்றுள்ள உணவை விருந்தாளிக்கின்ற தாராளத்தன்னை உள்ளவர்களா இருக்கிறார்கள் யார் அவருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் இருக்கத்தனம் கருமித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறார் கொடுக்கப்படுகிறாரோ பஞ்சத்தனத்தை விட்டும் யார் அவருடைய ஆன்மா பாதுகாக்கப்படுகிறதோ அவர்கள் தன் வெற்றியாளர்கள் உங்களில் ஒருவர் என்ற பரிபூரணமான சர்டிபிகேட்டை அடைய முடியாது அவரிடம் இந்த தன்மை இருக்கும் வரை சனக்கு என்ன விருப்பமோ அதை மற்றவர்களுக்கும் விரும்பாத வரை இது ஒரு ஹதீஸ் முஸ்லிம் இந்த தலைப்பில் உள்ள சில ஹதீசுகளை முன்வைத்துவிட்டு என்னுடைய தலைப்பை நான் தொடர்கிறேன் இன்னும் ஹதீஸ் உங்களில் யாரும் ஈமனுடைய யதார்த்தத்தை அவர் தனக்கு விரும்புவதை மற்றவருக்கு விரும்பாத தொடர்ச்சி எப்படி முடிகிறது தெரியுமா தனக்கு விரும்புவதை மற்றவருக்கு விரும்புவது தனக்கு எது நடக்க கூடாது என்று வெறுப்பாரோ அதை மற்றவர்களுக்கும் வெறுப்பார் தனக்கு மற்றவர்களுக்கும் விரும்புவார் தான் அன்லைக் பண்ணுகின்ற பண்ணுகின்ற விடயங்களை மற்றவர்களுக்கும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று அந்த பரிசுத்தமான உள்ளமுள்ளவராக இருப்பார் இன்னமொரு ஹதீஸ் யார் இவை யுசஹலை ஜென்ன நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு நுழைவிக்கப்படுகிறாரோ அந்த இரண்டும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ நரகத்துடைய விடுதலை நுழைவு யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் பிறருக்கு தான் நாடு விரும்புவதை நாடட்டும் தான் இருப்பதை வெறுக்கட்டும் தொகை நீங்கள் உங்களுக்கு நடக்க விருப்பமான விடயங்களை மற்றவர்களுக்கு விரும்புங்கள் நீங்கள் உங்களுக்கு வெறுப்பான விடயத்தை மக்களுக்கு வெறுங்கள் இன்னும் கருத்து நீங்கள் விரும்புங்கள் எப்படியான விடயத்தை நல்ல விடயத்தை சைரான விடயத்தை நீங்கள் வெறுங்கள் மற்றவர்களுக்கு விடயங்களை ஏராளமான அதிசிகளை சுருக்கமாக சொல்லிவிட்டேன் கண்ணியமானவர்களே என்னுடைய பிரதானமான இந்த ஹதீசுகளில் ஒரு ஹதீச எடுக்கிறேன் இதுதான் என்னுடைய தலைப்பு இது இன்று தலைகீதாக நடக்கிறது என்றால் கசப்பாக இருந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் தான் விதிவிலக்கு ஒரு சிலர் விதிவிலக்கு எனக்கு என்ன விருப்பமோ அது மற்றவர்களுக்கு நடக்க கூடாது என்பதில் பட்டியல் தான் அதிகம் எனக்கு எது வெறுப்போ அது மற்றவர்களுக்கு நடக்க வேண்டும் குரானாயிர ஹதீசுகளை சாரம்சத்தை சொன்னேன் இப்பொழுது இந்த தலைப்பை விளங்குவதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் யாருடைய உதாரணம் குரானுக்கு எவ்வளவு பெரிய மேதை விளக்கம் சொன்னாலும் அந்த மேதைக்கு அடுத்த இடம் தான் சொல்ல வந்தாலும் அடுத்த அந்தஸ்து தான் அப்துல் அப்பாஸ் அலி அல்ல தலைப்பை விளங்குவதற்கு மிக உதவியாக இருக்கும் அப்துல் அப்பாஸ் அலி அல்லவர்களை ஒருவர் கண்டபடி ஏசினார் துண்டு போக ஏசினார் உதாரணம் அப்படி ஒரு ஏச்சி கடும் ஏச்சி மகன் நவியருடைய குடும்பம் என்ற ஒன்றையும் பார்க்கவில்லை ஏதோ ஒரு நயவஞ்சகம் கலந்த ஒருவனாகத்தான் இருக்கும் ஒரு முஸ்லீம் ஒரு மூவின் இருக்க மாட்டான் அப்தாஸ் அப்துல் அப்தாஸ் அவர்கள் பதில் ஏற்றால் கொடுக்கவில்லை நெகட்டிவை நெகட்டிவ் ஆகஸை மைனஸ் ஆக பண்ணுகின்ற பண்பு மன்னிக்க வேண்டும் முனாசிப்பினருடைய பண்பு நெகட்டிவ் வெளியாகும் பொழுது பாசிட்டிவ் வெளியாகுவது வழியாகும்பு நம்மிடம் பிளஸ் வழியாகுவது சிலர் நெருப்பு போன்று நடந்த நடப்பவர் பேசுகிறாய் என்ன மூன்று தன்மைகள் இருக்கின்றது மூன்று தன்மைகளிடம் இருக்கின்றன அவருக்கு படிப்பினைக்கு சொன்னார்கள் இந்த தன்மை உள்ளவர்களாக நீ மாறு இந்த தன்மை உள்ளவராக நீ மாறு என்ற ஒரு இருக்கின்ற சொல்லி காட்டுவதில் ஒருவர் திரும்புவதற்கு படிப்பினைக்கு அந்த தன்மையை சொல்லி காட்டினார்கள் இந்த மூன்று தன்மைகளிடம் இருக்கும் பொழுது என்னை ஏன் தெரியுமா என்ன தன்மை குரானுடைய விரிவுரை விளக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது துபாவால் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விடயம் எல்லோரும் சஹாபாக்கள் எல்லோரும் ஏகமானதாக ஏற்றுக்கொண்ட விடயம் குரானுக்கு முதல் நம்பர் நம்பர் ஒன் தப்தீர் அப்துல் அபிம் அப்பாஸ் தனி கிட்டாபை தொகுத்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன விளக்கங்கள் தனி கிட்டாபில் உங்கள் தெரியுமா பிராந்தில் ஒவ்வொரு ஆயத்தை ஓதும் பொழுதும் அதனுடைய விளக்கம் எனக்கு முழுமையாக தெரியும் அந்த விளக்கம் எனக்கு முழுமையாக தெரியும் அந்த விளக்கம் எனக்கு மாத்திரம் தெரியக்கூடாது அந்த விளக்கம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமா சாசியப்படுகிறேன் நான்தான் தான் ஹீரோ நான் தான் முபஸ்தீர் நான் தான் முஹத்தீஸ் நான் தான் பட்டதாரி நான் தான் நான் நான் நான் நான் என்ற தலக்கணம் என்னிடம் இருக்கக்கூடாது எல்லோரும் என்னை போன்று குரானுடைய விளக்கம் கிடைக்கும் பாக்கியத்தை அடைய வேண்டும் தனக்கு குரானுடைய விளக்கம் என்பது ஒரு பாக்கியம் ஒரு விருப்பம் அது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இன்னார் உங்களுக்கு விரும்புகின்ற மற்றவர்களுக்கு சிந்திக்கின்றவர்கள் வருவார்கள் என்று சொல்லி நல்ல விடயங்களில் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் உங்களுடைய மனதில் இரண்டாவது தன்மை இது அறிவு சார்ந்தது இந்தியை இந்த முயற்சி செய்தால் இந்த தன்மை சில வேலை மற்றவர்கள் பாஸ் ஆகியவர்களாக இருக்க சிந்தனையால் பத்து கடைகள் ரெஸ்ட் அவரும் ரெஸ்டாரென்ட் நானும் ஹோட்டல் அவரும் ஹோட்டல் எனக்கு மாத்திரம்தான் கஸ்டமர் வர வேண்டும் கஸ்டமரை பிடிப்பதற்கு அவருடைய வியாபாரத்தை உடைப்பதற்கு ஒப்பர்களை போட்டு டிஸ்கவுண்ட்களை போட்டு அவர் பிடிப்பேன் நீங்கள் ஒபர் கொடுப்பது டிஸ்கவுண்ட் கொடுப்பது ப்ரொமோஷன் கொடுப்பது உங்களுடைய கஸ்டமரை உடைத்து உங்கள் பக்கம் திருப்புவதாக இருந்தால் இந்த ஹதீசை தலைகீழாக செய்கிறீர்கள் நோக்கம் தான் அங்கு விடயம் செயல் அல்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பது உங்களுடைய நல்லதன்மை உங்களுடைய சேவை சீசனிலே செய்யலாம் அவனுடைய கஸ்டமரை உடைத்து அவன் 20% பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் போட்டால் நான் 40% போட்டு கஸ்டமரை எடுத்து அவனுடைய நோக்கம் வந்தால் இந்த ஹஜீஸ் ஆக ஒரு த்ரீ வீல் ஸ்டாண்டிலே பதினைந்து பத்து ஆட்டா 3 வீல்கள் எல்லா அயரும் நான் இருக்கும்போது எனக்குத்தான் வர வேண்டும் என்று ஒருவர் விரும்பி அழைப்பு இந்த ஹதி தலைகீழாக எனக்கு ஹயர் கிடைத்திருக்கிறது அவருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த அனுப்புவது இந்த ஹதீஷு சரியான எனக்கும் ஹயர் கிடைக்க வேண்டும் எனக்குத்தான் ஹயர் கிடைக்க வேண்டும் என்பது பிழை எனக்கு ஹயர் கிடைத்தது போன்று அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஹயரை அவருக்கு சாட்டி விடுவது மக்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை விரும்புகிறீர்கள் ஒரு ஊரில் நல்ல மழையாம் அப்துல்ல அபாசைய ஒரு ஊரில் நல்ல மழை பெய்கிறது பசுமையான விவசாயம் பசுமையான துட்பூண்டுகள் இலைகுலைகள் மிருகங்கள் எல்லாம் நன்றாக மேய்ந்து அந்த உடம்பிடம் நல்ல பருமனாகி கொளுத்த மிருகங்கள் எந்த விதமான வறட்சியும் இல்லை விவசாயமும் நல்ல மிருகங்களுக்கும் நல்ல புட்போண்டுகள் நல்ல இளைபுரைகள் என்று எனக்கு கேள்விப்படுகிறது மழை பெய்கின்ற ஊரில் என்னுடைய ஒரு மிருகமும் கிடையாது மேய்வதற்கு என்னுடைய மிருகம் அங்கு இருப்பதனால் எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய ஒன்றுமே அங்கு இல்லை எனக்கு அந்த ஊருடைய சம்பந்தமே இல்லை அந்த ஊரின் உறவினர்களும் இல்லை அந்த ஊரில் நன்றாக மழை பெய்கிறதாம் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்களாம் மக்களுக்கெல்லாம் செழிப்பான விவசாயமாம் நல்ல அறுவடையாம் மிருகங்களுக்கெல்லாம் நல்ல தீனியாம் என்று கேள்வி அது எனக்கு சரியான சந்தோஷம் சிலர் நல்லாக இருக்க வேண்டும் என்ற மெசேஜ் எனக்கு ஜெனசல்ல சந்தோஷம் கடினிருக்காமே ஆ சம்பளத்துக்கு இருந்தவனுக்கு அடையாளம் ஏன் எனக்கிட்ட எடுத்து பையன் செயல் செய்தவன் சொந்த கடையா தலைவராது கலைகீதாக கம்பளத்துக்கு இருந்தவர் இப்பொழுது என்பதை பொருள் போடுகின்ற கடை திறந்தார் சொன்னது தொண்ணூறு விதமானவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றார் யாருக்கு தெரியும் அவருடைய கஷ்ட நீங்க சாமம் போடுற மாதிரி போட்டுக்கொண்டிருக்கீங்க சும்மா கடையெல்லாம் தொடங்க போவானும் தருபவன் உங்களோட மாத்திரமா இருக்கிறது அடுத்த கடையில் இல்லையா அவர் சாண்டி வந்த இல்லையா மருதாணியில் இருந்து பெட்ரோலுக்கு போய் பொருள் வாங்குகிற அந்த பொருள் இல்லையா உங்களோட கஸ்டமரை அல்ல அனுப்புவது அவ்வா நெருப்புடைய தலைப்பு எங்கோ மழை பெய்கிறது அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கிறார்கள் என்னுடைய ஊரில் மலை இல்லை அந்த ஊர் எப்படி நல்லா இருக்க முடியும் பொறாமை மூன்றாவது தன்மை ஒரு ஊருக்கு நல்ல ஒரு லீடர் அமைந்திருக்கிறாராம் ஒரு நாட்டில் நல்ல ஒரு ஜனாதிபதி அமைந்திருக்கிறாராம் ஒரு ஊருக்கு நல்லதொரு பிரசிடண்ட் வந்திருக்கிறாராம் அந்த ஊரில் நானும் இல்லை என்னுடைய ஊரும் என்னுடைய ரிலேட்டி உறவினர்களும் இல்லை அது யாரோ வாழ்கின்ற ஒரு ஊர் ஒரு ஊரில் ஒரு குடிமக்களுக்கு நல்ல லீடர்ஷிப் அமைந்த மெசேஜ் எனக்கு கிடைப்பது எனக்கு வெரி ஹாப்பி ஆ பட்டுமாயோனும் அவனுடைய இது போதா இன்னும் வேணும் இன்னும் அவன் பிணும் என்பதற்கு தெளிவான சான்று எத்தனை பேர் இந்த மேனேஜ்மெண்டும் டிரைசம் இல்லை நான் ஒரு மோமின் என்ற பட்டத்தை எடுக்க மாட்டார் இந்த தன்மை இல்லாதவர் மாற மாட்டார் மாற மாட்டார் இந்த தன்மை இல்லாதவர் தனக்கு யாவும் நடக்க வேண்டும் அவனுக்கு நடக்க கூடாது நான் முனாபிக் என்னட கஷ்டமர் கூட வேண்டும் அவனுக்கு கஷ்டமர் போகக்கூடாது பொய்யை சொல்லியாவது அவர்களை எடுப்பேன் அந்த எடுப்பேன் என்றால் நான் முனாபிக் மன்னிக்க வேண்டும் சமூகத்தில் பாரிய பொறுப்புகளில் இருக்கலாம் பல ஹஜ்ஜிகள் முடித்திருக்கலாம் பல செய்யலாம் பல சமூக பணிகளில் ஈடுபடலாம் இந்த தன்மை இருந்தால் மக்களிடம் அல்லாவிட முனாபிக் மக்களிடம் மேனேஜர் அல்லாவிட முனாபிக் மக்களிடம் டிரெக்டர் அல்லாவிட முனாபிக் மக்களிடம் கஸ்டமரிடம் மகத்தையா அல்லாவிடம் முனாபிக் மகத்தையா தெளிவாக சொல்கிறேன் நாகரிகமாக சொல்கிறேன் உண்மையை உள்ளபடி சொல்கிறேன் இழுக்கும் பொழுது உருவம் பொழுது எந்த மலிக்கிறதோ அதுதான் உடைந்த பகுதி பயானை கேட்கின்ற பொழுது எந்த தொண்டு உள்ளத்தில் சொல்லென்று படுகிறதோ ஹசீபை குறை சொல்வதல்ல இவருக்கு இதற்கு பின்னால் பயன் கொடுக்க வேண்டாம் என்று அவருக்கு எதிராக நிர்வாகியிடம் போய் பேசுவதல்ல உண்மையாக என்னுடைய நோயை கண்டுபிடித்து ஒருவர் நல்ல ஒரு ஸ்வீட் புக்ஸை கொண்டு வந்து சாப்பிடுங்க எனவே பிரசங்கங்கள் கேட்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு அகப்பட்டோ அது வெறுக்காமல் உள்ளத்தை பார்த்து பேசி திருந்திக் கொள்பவர் ஒரு ஆகுவார் அப்துல் அபி நான் மூணு விஷயங்களை முடித்து விட்டேன் இதே அப்துல் அபி நான் போகிறார்கள் எல்லோருக்கும் விருப்பம் உங்களுடைய மனைவி உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்களும் அப்படி மாறாத வரை நீங்கள் மோமின் அல்ல உங்களுடைய ஒப்படைய வேண்டுகோள்களை கோரிக்கைகளை உங்களுடைய மனைவி கண்ணை மூடிக்கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா மனைவியோடைய மனதில் இருக்கின்ற இயக்கங்கள் ஆசைகள் தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் அதற்கு அதே முபஸ்தருடைய சம்பவம் அது சொல்றார்கள் குரான் இது வருகிறது மனைவி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்கள் மனைவிமாருக்கு செய்ய வேண்டும் நான் என்னுடைய மனைவி எனக்கு முன்னால் சுத்தமாக அழகாக கவர்ச்சியாக எனக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் அதைவிட ஒரு மடங்கு கூட நான் மனைவிக்கு முன்னால் அழகாக இருக்க ட்ரை பண்ணுகிறேன் மனைவி நமக்கு பேச வேண்டும் நாமும் பேச வேண்டும் அவமதித்துவிட்டு என்னுடைய மதிப்பை எதிர்பார்க்க முடியாது ஒரு கோலையன் ஒரு ஊழியர் ஒரு முதலாளி என்னோட நல்லா அழைக்க வேண்டும் டைமுக்கு சம்பளம் வேண்டும் நான் கேட்கின்ற லீவெல்லாம் தர வேண்டும் நான் லேட்டாய் வந்தாலும் சிரித்துக் கொண்டு என்னை வெல்கம் பண்ண வேண்டும் என்று ஒரு தொழிலாளி ஒரு கோலையன் ஒரு எதிர்பார்த்தால் முதலாளிக்கு நான் எப்படி தேவரிட்டாக மாறுவது என்று அவர் கைப்பட வேண்டும் அதி ஒவ்வொரு துறையிலும் இதை நீங்கள் அமல் செய்தால் யாருக்கு என்ன பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனை நேரம் முடிக்கப் போகிறேன் முடித்து விட்டு வேண்டிய நேரம் கொஞ்சாதான் தாமதம் எடுத்துக் கொள்கிறேன் கனி நான் சரியா பிழையா ஒவ்வொரு யோசிப்போம் யோசிப்போம் சரியாக அமர் செய்வதற்கு நாம் என்ன செய்யலாம் ஒருவருடைய இடத்தில் நம்மை வைத்து கற்பனை செய்வது உதாரணம் வாகனத்தில் போகிறோம் பாதையில் போகிறோம் ஒரு வாகனம் பஞ்சர் ஏதோ ஒரு ஆபத்தில் நின்றிருக்கிறார்கள் யாரும் அவர்களுக்கு உதவுவது போன்றில்லை இப்பொழுது நாம் நம்முடைய பாதையிலே நிற்கும் பொழுது மற்றவர்கள் எனக்கு என்ன செய்வதை நான் விரும்புவேன் நான் போவேன் என்ன நடந்தது வாகனத்துக்கு பஞ்சரா பொருத்தம் ஒரே பருட்டி ஒரே சைஸ் போடுவோம் வாருங்கள் பின்னால் போவோம் உங்களுடைய ஒருவருக்கு குழந்தை இல்லை ஐந்து வருடமாக இன்னும் ஒருவருக்கு குழந்தை இல்லை பத்து வருடமாக உதாரணம் எனக்கு இப்ப குழந்தை விருப்பம் எனக்கு பபா விருப்பம் இப்படி இவருந்து செய்வது அல்லாவிடம் ஐந்து வருடங்கள் திருமணம் விடுத்து குழந்தை இல்லை குழந்தை பாக்கியத்தை தா என்று இவருக்கு கேட்பது போன்று இவருக்கு தெரிந்த உறவினர் பக்கத்தை வைத்தார் அல்லது தெரிந்தவர் கேள்விப்பட்டவர் பத்து வருடங்களாக இவர் உதாரணமாக முகமது அவருடைய பெயர் அகமது நான் உதாரணங்கள் சொல்கிறேன் இந்த தலைப்பு பத்து மணிக்கு பேசலாம் ஒவ்வொரு பீல்டிலும் சம்பந்தப்படுகிறது நான் சில விடங்களை நான் உதாரணம் சொல்கிறேன் அன்றாட நடப்புகளை நான் முடிக்க நினைக்கிறேன் வா நான் முகமது எனக்கு ஐந்து வருடங்களாக குழந்தை இல்லை குழந்தை பாக்கியத்தை தான் அவருக்கு விரும்பும் பொழுது நான் மூமினாக மாறுகிறேன் அது போதால் அதுக்கு மழைக்குடிய துவா எனக்கு கிடைக்கிறது அகமதுக்கு முகம்மது துவா செய்யும் பொழுது முகமதுக்கு மலைக்கு துவா செய்வார் யாருவா அகமதுக்கு முகமது கேட்கின்ற விடயத்தை முகமதுக்கு கொடு முகமதுவா கபூலாக மனிதனுடைய அடிப்படையில் சொந்தக்காரர் லொஸ் அந்த லொஸ்ட் ஆகியவர்கள் சென்று என்ன விஷயம் என்ன விடயம் உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் லொஸ்ட் ஆகினால் எனக்கு நீங்க தர வேண்டிய நான் கொஞ்சம் டைம் தருகிறேன் வேண்டும் என்று ஓடி போய் அவருடைய கடைக்குள் இருக்கின்ற எடுக்கலாம் விட்டார் சிலருடைய பழக்கம் ஏமாற்று உண்மையிலே தெரிந்தால் அந்த எனக்கு லொஸ் ஆகினால் நான் நஷ்டப்பட்டால் என்னுடைய கஷ்டம் என்னுடைய வியாபாரம் என்னுடைய வியாபாரம் செய்தவர்கள் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவேனோ அந்த லொஸ் ஆகியவரோடு நான் நடந்து கொள்வது இந்த அதிர் பேிக்க ஒவ்யங்கள் சாப்பாடு இருக்கிறது இணைத்து முடிக்கிறேன் அபத்தார்த்தால் எல்லாம் நவியுடைய விருந்தாளி வீட்டில் குழந்தைகளுக்கென்றுள்ள உணவு தான் இருக்கிறது எனக்கும் சாப்பாடு தேவை மனைவிக்கு தேவை குழந்தைகளுக்கு தேவை குழந்தைகளை ஆறுதல் படித்து விட்டு தூங்க போட்டு விடு நவியவர்கள் விருந்தாளி அனுப்பி இருக்கிறார்கள் வெறும் வைத்தோடு எனக்கு பசியாளிக்கு என்ன விருப்பம் பசியோடு இருப்பவருக்கு என்ன விருப்பம் இருநூத்தி ரூபாயுடைய சாப்பாடையும் நோட்டையும் கையிலே கொடுத்தோம் காட்டுக்குள்ளே இருக்கின்ற பசியாளிக்கு எந்த கடையும் இல்லை கடைக்கு போவதற்கு வாகனமும் இல்லை பக்கத்தில் கடையெல்லாம் மூடி ஐயாயிரம் ரூபாய் நோட் பெறுமதியானதா இருநூத்தி ஐம்பது ரூபாயுடைய சாப்பாடு தேவையா சாப்பாடு தேவை இங்கு இரவில் என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவை சாப்பாடு விருப்பம் சாப்பாடு அந்த சாப்பாட்டை விருந்தாளிக்கும் பசி அவருக்கு விரும்புகிறேன் குறான் ஆயத்தை இறக்குகிறது கண்ணியமானவர்களே ஒவ்வொரு தலைப்பிலும் இதை அமல் செய்வோம் சுருக்கம் என்னுடைய பிரசங்கத்தில் எனக்கு எது விருப்பமோ என நான் எதை பாசிட்டிவாக பார்க்கிறேனோ மற்றவர்களுக்கு நடக்க வேண்டும் எதை நான் நெகட்டிவாக பார்க்கிறேனோ மற்றவர்களுக்கு நடக்க கூடாது எனக்கு எது சேவரிட்டோ அதை மற்றவர்களுக்கு நான் விரும்ப வேண்டும் எனக்கு எது அது விருப்பம் இல்லையோ விருப்போ அதை மற்றவர்களுக்கும் நடக்கக்கூடாது பிறரனை ஏசுவது எனக்கு விருப்பம் இல்லை நானும் ஏச மாட்டேன் பிறரனை புறம் பேசுவது எனக்கு விருப்பம் இல்லை நான் புறம் பேச மாட்டேன் வீரனை கோல் மூட்டுவது எனக்கு விருப்பம் இல்லை நானும் கோல் மூட்ட மாட்டேன் மற்றவருடைய விருப்பம் இல்லை நானும் அவரை எல்லா தலைப்புக்களிலும் இந்த ஹதீஸை சரியாக அமல் செய்யுங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற முஸ்லீம் பஸ்துகள் எண்பத்தை தொண்ணூறு வீதம் கலைஞப்பட்டு போகும் எனவே எல்லாம் இப்படியான உண்மையானே உண்மையான பரிசுத்தமான வியாழங்களுடைய பாவங்களை மன்னித்தர்வாயாக பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தர்வாயாக உற்றார் உடையுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக உண்மையான ஈமானை தருவாயாக உண்மையான அகலாக்கை தருவாயாக ஈமானிய பண்புகளை தருவாயாக நயவஞ்சகத்தை விட்டு பாதுகாப்பாயாக சொல்லப்பட்ட ஹதீஸை சரியாக அமல் பக்குவத்தை தருவதாக அதன் மூலம் நமது மனசுக்கு நிம்மதியை தருவாயாக ஈமாடும் வாழ்த்து கரிமாடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தன் தருவாயாக